வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நூற்று பதினைந்தாவது செய்தி சேவை ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாஜி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளும் தொகுத்து வழங்குபவர்கள் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் அண்ணா திராவிடர் கழகம் என்ற தன் கட்சியின் பெயரை அறிவித்து கொடியையும் அறிமுகம் செய்தார் திவாகரன் சமீபத்தில் வெளியான பனிரெண்டாம் பொதுத் முடிவில் மதிப்பெண் குறைந்த மாணவர் ஒருவரின் விடைநாளில் ஆறு பக்கங்கள் திருத்தப்படாமலே இருப்பது அம்பலமாகியுள்ளது இந்தியாவில் மூளைக்கட்டையால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை டாக்டர்கள் தெரிவித்தனர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதிமுகவுடன் போட்டியிடும் தகுதி யாருக்கும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் கூறியுள்ளார் வர்களின் குடும்பத்தினருக்கு எட்டு சதவிகித வட்டியுடன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கடல் பகுதியில் பலத்த காற்று காரணமாக கடல் சிச்சத்துடன் காணப்படுவதால் அப்பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி கோயிலில் கட்டுப்பாடுகள் அதிகரிப்பால் பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்ட முகிலன் பாலியல் கோட்டை சிறையில் உள்ளே தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார் அவரை விடுவிக்க கோரி பல்வேறு அமைப்பினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள் சேலத்தில் சேர்க்கை முறையில் பழுக்க வைத்த இரண்டு புள்ளி ஏழு ஐந்து டன் மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதாக இருந்த தமிழக முதல்வரின் பயணத்திட்டம் திடீரென்று கைவிடப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள சிறப்பு மற்றும் அடுக்குமாடி கட்டடங்களுக்கான கட்டமைப்பு வளர்ச்சி கட்டணத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உயர்த்தியுள்ளது இந்திய செய்திகள் கடந்த ஆண்டு நாட்டில் நடந்த வன்முறையால் ரூபாய் எண்பது லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது தனிநபர் ஒவ்வொருவர் மீதும் ரூபாய் நாற்பதாயிரம் சுமை விழும் என்ற அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைகள் நிரம்பி இந்த வகையில் தற்பொழுது கேரள மாநிலத்தில் உள்ள அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து கனஅடியாக உயர்ந்துள்ளது புனேயில் உள்ள ரமல்லா கிராமத்தில் ஜூன் எட்டாம் தேதியன்று பயங்கரமான ரொனால்டோ சூறாவளி போன்ற ஒன்று கேமராவில் பதிவானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநில முன் முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு பிரபல நாளில் ஒன்றுக்கு அளித்த ஆண்டு வரவுள்ள பொது தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார் உத்தரபிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் இருந்து ரூபாய் ஒரு லட்சம் பரிசுக்கான காசோலையை பெற்ற முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் அந்த காசோலை வங்கியில் அபராதம் செலுத்தியுள்ளார் ராஜஸ்தானில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாநில முதலிடம் பிடித்த மாணவி ஒரு கலெக்டராக கௌரவிக்கப்பட்டார் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்துவதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்துடன் இதுவரை எட்டு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேச அரசுகள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன பொது அறிவு விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்கள் விமானத்தில் அனுமதி அளித்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்க உளவுத்துறையின் ரகசிய ஆவணங்களை சீனாவுக்கு விற்றதாக கூறி கைது செய்யப்பட்ட முன்னாள் சிஐஏ அதிகாரியை குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது சீனாவின் மாகாணத்தில் உள்ள ஹிண்டவுன் நகரில் பதினெட்டாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு தொடங்கியது அமெரிக்காவுடன் அமெரிக்கா தான் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ஏமில் அரசுக்கு எதிராக ஈரான் அரசின் ஆதரவுடன் ஹவுதி இன மக்கள் தாங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் தேதி பேச்சுவார்த்தை நடத்த சிங்கப்பூர் வந்தடைந்தனர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு வணிகச் செய்திகள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தினமும் மாற்றி அமைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஒன்பது டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய கிழக்கு நாடுகள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என கேரள அரசு வேண்டுகோள் விடுத்தது எகிர போகிறது தங்க விலை தீபாவளிக்குள் ஒரு பவுண்ட் ரூபாய் முப்பத்தி நான்காயிரமாக உயரலாம் என தெரியவந்துள்ளது ஜிஎஸ்டி ரீபண்ட் தொகை திரும்ப பெற வரும் பதினான்காம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளது சர்வதேச அரசியல் சூழல்கள் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவது உள்ளிட்ட பல காரணங்களால் தீபாவளிக்குள் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் முப்பத்தி நான்காயிரம் எட்டும் தெரிய வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கோலாலம்பூரில் நடந்த மகளிருக்கான ஆசிய கோப்பை டி கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியனும் ஆறு முறை சாம்பியன் பட்டமும் வென்ற இந்திய அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக கோப்பையை வென்றது வங்கதேச அணி கிராண்ட்லாம் போட்டியில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் உலகின் முதல் நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான ரஃபேல் மினால் ஏழாம் நிலை வீரரான டொமினிக் தி மோதுகிறார்கள் ஆசிய ஜூனியர் தடக்கல சாம்பியன்ஷிப் தொடரில் ஆண்களுக்கான எட்நூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் அனுகுமார் தங்கப்பதக்கம் வென்றார் பந்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் மூலம் தடையிலுள்ள டேவிட் வார்னர் செயல்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பேட்டிங்கில் நிலையற்ற தன்மையுடன் தடுமாறிக் இங்கிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்ற வாய்ப்புள்ளது என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஈயான் சேப்பல் கருத்து தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் பில்வர்ட் நகரம் படத்தின் வெளியிட்டுள்ளார் நடிக்கிறார்கள் கோலிசோடா இரண்டாம் பாகத்தின் பெயரை சுருக்கி ஜிஎஸ்டி என வைத்தது எதற்கு என இயக்குனர் விஜய் மிச்சன் விளக்கம் அளித்துள்ளார் இப்படத்தின் ட்ரெயிலர் வெளியிடப்பட்டுள்ளது மலையாளத்தில் பிரேமம் படம் மூலம் அறிமுகமானவர் மடோனா தொடங்க உள்ளது புகழ்த்தில் கதாநாயகியாக நடித்தார் அவரு ஹால பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்